அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடியோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு புகழனைத்தும் உண்டாவதாக حضرت محمد مصطفى مجتبى صلى الله عليه وسلم إنهم أورهل ورئي قدومبطارهل صحاباكل قيامم برأي ورأكودي نلّا ورهل أني ورميدم قنداء ورآهل فنية جمع ورئي قرمين إرائيويت ورئي قاها ويندي الله ورئي ماليحيله عيثيقاف ورئي نيأتودن وند مرندركم وندبارند إسلاميا صحوذررهل غنيت سكوريا ورئي ورئي அல்லாஹு தஹாலாவினுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விலக்கியவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகிக்கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு ரபுல் ஐதர் ஜெல்ல ஜலாலு அம்ம நவாலு படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய கட்டளை பிரகாரம்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது அவன் எதை நாடுகின்றானோ அதனை அவன் அங்கு செயல்படுத்துகின்றான் அவன் எதனை விரும்புகின்றானோ அதனை அவன் மிகவும் செவ்வையாக நடத்தாட்டி கொண்டிருக்கின்றான் அவனுடைய கைவசம்தான் அவனிடம்தான் அனைத்து சக்திகளும் இருக்கிறது அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலே படைத்து அவனுக்கு அஞ்சுமாறு அவனுக்கு பயப்படுமாறு அவருடைய தண்டனைகளுக்கு பயப்படுமாறு அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய நரக நெருப்புக்கு அங்கிருக்கக்கூடிய தண்டனைகளுக்கு பயந்து உங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ளுங்கள் என்ற அந்த நிலையை தான் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றான் பயம் இல்லாமல் நினைத்த மூப்பிலே நாம் நினைத்தவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை அல்லாவை பயந்து எங்களுடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வது இனியமான சகோதரர்களே இன்றைக்கு இதற்கு நேர் மாற்றமாக பயப்பட வேண்டியது அல்லாவுக்கு ஆனால் பொதுவாக நாம் இன்று வஸ்துக்களுக்குத்தான் முழுமையான முறையில் பயப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பயம் பயம் அரபில சவுத் அப்படின்வாங்க வஸ்துக்கள் தான் எங்களுக்கு இருக்குது அல்லா இடத்திலே அல்ல அல்லாவுடைய தண்டனைகளை பற்றிய பயம் அல்ல பொருட்களை பற்றிய பயம் அதனால்தான் எங்களுடைய காலை சுபகு தொழுகை மிஸ் ஆகி போகுது அதை பற்றிய பயம் இல்லை ஆனால் புள்ளேட ஸ்கூல் தவறக்கூடாது செவன் தேர்ட்டி ஏழு அறையான எந்தளவு அக்கறைண்டா கணவரை எழுப்பிடணுமே சுபகு தொழில சுபுக்கு எழுப்பிடணுமே அந்த பயம் இல்ல ஆட்டா வரும் வாகனம் வரும் பஸ் வரும் அடிச்சு கத்தி தறி புள்ளையழுப்புறோம் என்ன காரணம் பயம் ஸ்கூலுக்கு லேட் பயம் வாகனம் விட்டுட்டு போனா ஒன்னும் செய்ய இயலாது பயம் இங்க இவரு காலையில எது பின்னால போனா பிரச்சனைய அதுக்குள்ளி கூட சட்டம் போடுவாங்க சொல்ல தெரியாதா சத்தம் போடுவாங்க அட்டாய் எட்டுவா தாமதம் அப்படியே உட்கார்ந்து கொள்வாரு கண்ணியமான சோதரைய பள்ளியில சவுண்ட் இங்க பயம் இல்ல அங்க பயம் வெளியில வெளியிலேஷன் வருது வெளியில அப்படின்னு இங்க யார்கிட்ட மனசுல பிரச்சனையோ யாருடைய மனசுல அடைய என்ன பார்க்க என்ன புடிக்க வந்தானோ தெரியலே அந்த பயத்துல எங்களை சொல்லி ஓடிடுவாங்க போறவர் கொஞ்சம் தைரியமா போகத்திலே கையெல்லாம் பனிசி விட்டு கொண்டு பள்ளிக்குள்ள பட்டன் எல்லாம் இருப்பாரு சரியா ஆனா அவன் போகத்துல ஆட்டோமேட்டிக்கலி தண்ண சேர்மையே அப்படின்ட்டு வாரு போயிட்டு பயம் எந்த தூரத்துக்கு வேலை செய்து பாருங்க உள்ளத்துல கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே ஒவ்வண்டு ஒவ்வொரு இன்றைக்கு நாங்க பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது வசையில சுபகொழுகால சரியா அரைக்கு அது மிஸ் ஆனா எனக்கு போறதுக்கு வந்து பயப்படுறாரு ஆனா தொழுக மிஸ் ஆகிறத பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை கணியமான அன்பார்ந்த சகோதரர்களே இந்த அடிப்படையான ஒரு விதமான அடிமைத்துவம் எதுக்கு என்றால் இந்த பயத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு பொதுவாக எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த பயத்த மனிதனே நீ அல்லாவோட ஆக்கிக்கோ பயம் தான் அல்லாக்கு மட்டும் தான் வேற யாருக்கும் இல்ல பஸ்க்கும் இல்ல மேனேஜருக்கும் இல்ல டிரஸ்டுக்கும் இல்ல யாருக்கும் இல்ல பயம் என்ற ரப்புக்கு மாத்திரம் தான் இந்த நிலைமையை தான் சகாபாக்களுடைய உள்ளத்துல உருவாக்கினாங்க வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை கேட்கறதுக்கு பயப்படுவாங்க சகாபாக்கள் ஆரம்ப நிலைமை வேலை செய்வாங்க ஆனா சம்பளம் கேட்க மாட்டாங்க தந்தா எடுத்துவத்தில் உள்ளே போயிட்டு கேளுங்களே கேக்க போனா அடிப்பானோ தெரியாது ஆனால் இஸ்லாம் எப்ப வந்துச்சோமான் பெரிய ஹை கிளாஸ் நல்ல இன்ஃபுளு எல்லாம் இருக்கிற ஒரு சாபி ஒரு சகாபிள்ள இருந்த ஒரு சகாபிமான சகோதரர்களே ரெல்லாம் கேட்டு கிட்ட வைத்து நின்று கேட்ல காவலாளி சொல்றாங்க நான் அரசனை சந்திக்க உங்களோட கையில் இருக்கிற வால்ல உடஞ்சி அந்த பிடியில துணி சுத்தப்பட்டிருக்குது எப்படி இருக்கும் வெற்ற வால் அவன் பார்த்து துணி சுத்தப்பட்ட வாழ் பறத்தையான ஆடை என்னோட அரசனை சந்திக்கிறதா என்னோட அரசனை பாக்குறதா இனியமான சோதரே நாங்க யாருமே முஸ்லிங்கள் யாருமே நாங்க அல்லாக்கு மட்டும் பயப்படுவார்கள் என்னோட உள்ளத்துல அல்லா மட்டும் தான் எவ்வளவு பெரிய ஆள் வரட்டும் எவ்வளவு பெரிய டிகிரி உள்ளவன் வரட்டும் யாராக இருக்கட்டும் என்ன எப்படி பயன் அது என்ன தெரியுமா சொன்னேன் அந்த வாழை பிடிச்சி அவன் அந்த கேடயத்தால மறைக்கிறான் வாளுடைய அந்த அடிப்பட்ட கேடயம் ரெண்டு துண்டா பேசு பயந்துட்டான் பயந்துட்டான் போ சொல்றான் போங்க போங்க போங்க பயத்துக்கு ஐபாதத்துக்கள் மிஸ் ஆகுது பயத்துக்கு இன்னைக்கு ஹலால விட்டுற்றும் பயத்துக்கு இன்னைக்கு எங்களுடைய நிலைமை பயம் ஆனால் அங்க சகாபாக்கல் அரசியறது கூட பயப்படல்ல காரணம் உள்ளத்துல அல்ல அல்லா அல்லா குரான் சுமார் இருபத்தி ஒரு இடங்கள்ல இந்த பயத்தை பத்தி சொல்றேன் அந்த இருபத்தி ஒரு இடங்கள்ல பயம் என்ற வார்த்தையை பாவிக்கிறான் அதுல பன்னிரண்டு இடங்கள்ல அவர்களுக்கு பயம் இல்லை அவர்கள் பயப்பட தேவையில்லை அவர்களுக்கு பயம் என்றது கிடையாது பண்டிர பாக்கிறான் இதுல எல்லா ஆயத்துக்களையும் முழுமையானுடைய அதிகார்கள் மட்டும் பயப்படக்கூடியவர்கள் அல்லாவுடைய சிந்தனை மட்டும் உள்ளத்துல யாரிடத்தில் எல்லாம் இருக்குதோ அவர்கள் பயப்படவும் தேவையில்லை கவலைப்படவும் தேவையில்லை பயமுண்டு வந்திருக்கின்ற நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னிடத்துல அல்லாட சிந்தனையில குறை ஏற்பட்டிருக்குது நான் அல்லாவ பயப்படுத்துல குறை ஏற்பட்டன்கிட்டம் பயம் எனக்கு ஏற்பட்ட நோய் குணமாகாதோ அப்படின்ற பயம் எல்லாமே பயத்தால் அப்படியே மூடிபடும் இரவேல போறதுக்கு பயம் தொப்பியோட போறதுக்கு பயம் தாடியோட போறதுக்கு பயம் ஜுப்பாவோட போறதுக்கு பயம் சுண்ணத்தான வாழ்க்கையை வாழ்றதுக்கு பயம் கருத்து சொல்லி தேவல் தேவல் அலியா உடுப்பா அது நாட்டுக்கேட்ட உடுப்பாடு போனா போதுமே இந்த மென்டாலிட்டி இந்த சிந்தனை இந்த அந்த அப்படியான ஒரு அடிப்படை இனியமான சகோதரர்களே இங்கிருந்து பயம் போனதுனால அதாவது உஸ்மான் உஸ்மான் ராகு அண்ணு நின்று எங்க போறதுக்கு போறதுக்கு பின்னால சிலர் சொல்றாங்க போக போறீங்களே ஆமா நீங்க இருக்கிற இந்த உடுப்போடியா போக போறீங்க இந்த உடுப்போடியா சொன்னாங்க ஆமா அரசண்ட மாளிகைக்கு போறது நீங்க இதை உடுக்காம கொஞ்சம் அவன் பார்க்கிற மாதிரி அவன் பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி அவங்களோட இருக்கிற உடுப்பு வேலை உடுத்துட்டு கருத்து சகோதரர்களே உஸ்மான்பதி எல்லாம் யாரு தல்லல்லாமலை அவங்களோட இருந்தவங்க இரண்டு மாநில திருமணம் முடிச்சவங்க அவங்களோட ஒன்றன் பின் ஒன்றா கண்ணியமான சகோதரர்களே அப்படியான சொல்றங்க எனக்கு நீங்க தல்லல்லா வலையெல்லாம் உடுக்காத உடுப்ப உடுக்க சொல்றீங்களா ஏண்ட ஹபீடைய ஏண்ட இறை நேசர் என்னுடைய என்னுடைய நேசத்துக்குரிய என்னுடைய ஹபீ தல்லா வலிவத்த அணிஞ்சிருக்கிறேன் இத கலப்பிட்டு வேறொரு ஆடைய அணிய சொல்லி நீங்க சொல்றீங்களா ஒரு நாளும் நடக்க மாட்டாது இதே ஆடையோட தான் நான் அந்த அரச தர்பாருக்கு போவேன் அப்படின்றாங்க அவர்களுடைய ஆடை தோல் புயத்தில் இருந்து நீளமான கணுக்கால் வரையில இருந்தது அவர்களுடைய வலது அல்லது எடது பக்கத்துல ஒரு போர்வைய போட்டிருந்தாங்க போட்டுக்கொண்டு இருக்கிறத பார்த்தேன் அப்படின்றாங்க சகோதரர்களே உள்ள பயன் வந்தா தாடி போவோம் ஜுப்பா போவோம் அவனுக்கு பயன் அவன் கோட் அவன் டை அவன் ஷர்ட் அவன் ட்ரௌசர் அவன் முடி அவண்ட முகம் அவனுக்கு பயந்து அவனை போல இனியமான சகோதரர்களே இன்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சொல்றான் யாருக்கும் பயப்படமாங்க அதுல உதய்பாடு மாளிகையில நேரத்தில் கீழே விழுந்துருச்சு சாப்பாடு கீழே சாப்பாடு கீழே விழுந்ததுமே அந்த சாப்பாடை எடுத்து வாயில போடுறாங்க பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் சொல்றாரு உதய்பா இவ்வளவு பெரிய சாப்பாடு என்ன போதாதா இவ்வளோ சாப்பாடு முக்கியமான ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க கீழே விழுந்ததை எடுத்து சாப்பாடு சின்னீங்களா கீழே விழுந்ததெடுத்து வாங்க போடுறீங்களா அல்லாஹு அக்சர் என்ன சொல்றாங்க சுண்ணத்தை இங்கிருக்க கூடிய இந்த மடையறலுக்காக நான் விட்டு விடுவேனா எக்கும் கல்யாண ஹால்ல போனா கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடுறது ஒரு பக்கம் பக்கத்து பிளேட்ல ஒருத்தர் வெச்சு அதை எடுத்து போட்டு சாப்பிடுவோமே இது வீண் நிறையமே நல்ல சோழங்க இருக்கட்டும் என்னட மூமி சாப்பிட்டு போனது எத்தனை பேருடைய உள்ளத்துல இன்றைக்கு என்னோட பங்க என்னோட ப்ரோக்ராம்கள்ல சாப்பாடு எவ்வளவு வீணாகுது வீட்டுல சாப்பிடக்கூடிய சாப்பாடு எவ்வளோ என்னோட நிலைப்பாடு என்ன நாங்க யாருக்கு பயப்படுறோம் நாங்க யாருடைய அடிமைகளாக என்னோட நிலைமை சகாபாக்கள் முழுமையாக அல்லாவ பயந்ததனால அலையும் வெளியில் இருக்கக்கூடிய எதுக்குமே பயப்படல வெளியில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களுக்கும் பயப்படுற ஒரு நிலைமை இருக்க இதுதான் என்னோட சகாபாக்களுடைய நிலைமை அன்பார்ந்த சகோதரர்களே நாங்க செய்யக்கூடிய செயல்கள் அல்லாவுக்கு மாத்தமாக நடக்கக்கூடிய நேரத்துல தவறுகள் பாவங்கள் இருக்குது நாங்க உலகத்துல உலக வத்துக்களுக்கு பயந்த ஒரு விடயத்தை செய்யறோம் உலகத்துக்கள் எங்களுக்கு ஏதாவது தீங்கிழைக்கு வாண்டு செய்யறோம் அது அல்லாவுடைய கட்டளைக்கு தீனுக்கு சரியத்துக்கு மாத்தமாக இருக்குது இந்த நேரத்துல அதற்குரிய விளைவையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே காத்துவான் அதுதான் உள்ள ஆக பயங்கரமான ஒரு நிலைமை அல்லாஹ் கொடான்ல சொல்றான் அமல் மித்தால தர்வத்தின் கைரையராமைய அமல் மித்தால தர்வத்தின் யாராவது ஒரு நலவை செய்யறாரு அனுப்பிரமான அளவு கண்டு கொள்வாரு ஒரு அணு அளவு கூலியையும் அவர் கண்டுகொள்வார் இந்தளவு தூரத்துக்கு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை காரணம் அல்லாட கட்டளை மீறப்படும் பொழுது பாவங்கள்ல என்னோட வாழ்க்கை கழிக்கும் அதற்குரிய தண்டனை பயப்படாம வாழ்க்கையில முசீபத்தும் பிரச்சனையும் கஷ்டமும் ஏற்படுறதுக்கு அது காரணமாக அமையும் இன்றைக்கு வாருங்க பொதுவாக வீட்டுக்குள்ளால பிரச்சனை வாலிபரலுக்கு பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனை அரசியல் பிரச்சனை பிரச்சனைய பேசுறாங்க சொல்யூஷன் இல்ல சொல்யூஷன் இல்ல தீர்ப்பு இல்ல இனியமான சகோதரர்களே அல்லா தீர்வை சொல்லிட்டான் உங்களோட எல்லா இடங்களிலும் அல்லாட பயத்தை உருவாக்கிக்கோங்க தக்குவாவ உருவாக்கிக்கோங்க உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் நாங்க இந்த கடவுக்கு வெளியில வந்து ஒரு பாவத்தை செஞ்சிட்டு அந்த பாவத்திலிருந்து தப்பிடறதுக்கு இன்னொரு பாவம் அதிலிருந்து இன்னொரு பாவம் இப்ப அந்த பயனே இல்லாம முசீபத்தில் வந்து மாற்றிக்கொள்வோம் ஒரு மனிதர் வந்தாரு சொன்னார் அதிரத் திடீர்னு சொல்லி பெரிய ஒரு லாஸ்ட் அறுபது எழுபது லட்சம் அடிச்சு நான் எடுத்தேன் அது உங்கள்ட்ட கிரெடிட் கார்டு சொல்லலாம் விளங்குறாங்க அதுக்கு பின்னால சில விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு அதுக்கு பின்னால வாஷா அல்ல கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் அதுக்கு பின்னால நிம்மதியான ஒரு நிலைமை அடைஞ்சிருக்கிறாரு விளங்குறாங்க இல்ல பயம் இல்லாமுடைய பயம் இல்லாம ஈடுபட்ட எங்கட்பாடுக்குரிய விளைவுதான் எனக்கு திருப்பி அடிச்சு கொண்டு இருக்குது எந்த அளவு தூரத்துக்கு தெளிவா சொல்லி காட்டினாங்கண்டா கால போட போறீங்க செருப்ப செருப்பை போட போகத்திலே செருப்புட பட்டி பிஞ்சிக்குது பட்டி இந்த நேரத்தில் நீங்க யோசிங்க நான் என்ன பாவம் செஞ்சேன் என்ற செருப்புடைய பட்டி பிஞ்சிக்குது பட்டிப்பிஞ்சதுக்கு பாதம் தான் வாயால பேசுற ஹராத்துக்கு கையால செய்யற அல்லாவுக்கு மாற்றத்துக்கு என்னோட தொழில் ரீதியா செய்யக்கூடிய தவறான விடயங்களுக்கு எந்தளவு தூரத்துக்கு ரியாக்சன் உண்டாகும் கல்யாண சகோதரர்களே இதுல ஆகப்பெரிய பாரதூரமான விடயம் என்ன தெரியுமா நாங்க நினைச்சு கொண்டிருப்போம் ஒமில்ல தானே எந்த பிரச்சனையும்தானே இருக்கிறேன்ட்டு போனா அதனுடைய விளைவை இன்னொரு இடத்துல உருவாக்குவான் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு குழந்தையும் பெற்ற தாய் தாப்பனுடைய ரகசியம் பெற்ற தாய் தாப்பனுடைய ரகசியம் எப்ப உம்மாம் பாப்பாம் பாவம் செய்வாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தாக்கும் குழந்தைய வாழ்க்கையில பெரிய விளைவு உண்டாகும் ஒரு மனிதர் வாராரு அவருடைய கண் பார்வை இல்ல குருடர் அப்படி கிட்ட வந்தாங்க வந்ததுக்கு பின்னால இபுனு அப்பாஸ் அது எல்லாம் சகோதரரே உனோட பேர் என்ன சொன்னாங்க என் பெயர் இது உனட பேர் கண்டிப சகோதரர்களே நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் ஓதுறான் இல்ல புள்ள மார்க் தடுக்கிறான் இல்ல சொல்ற கேட்கிறான் திறமை இல்ல மக்கள் பார்த்து டாக்டர் இஸ்லாமிய முழுமையான வழியாட்டலோட்டு வெளியில போயிட்டு அவர் பேசி இருக்கிற அழகான சிந்தனையையும் அவன் அங்க நாசமாக்கிறான் பாருங்க ஏன்னா அவன் தேப்புக்கு காசு வருது வாழ்க்கையில பிரச்சனை உருவாகிறதுக்கு நாங்க நாங்க அல்லாட்ட பண்ணிப்போ தேடுவோம் எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு இத நாங்க என்னோட வாழ்க்கையில எடுத்திருக்கிறோம் உமா பார்த்தா வீட்டுக்குள்ள டிவி காலையில இருந்து மாலை வரல டிவி அவரு வெளியில என்ன பிசினஸ் செய்யறாரு அறமான தொழிலா அல்லாவுக்கு மாத்தமான தொழிலா வட்டியா ஒண்ணுமே தெரியாது அவர்த பாட்டுல பிசினஸ் சாப்பாடு வீட்டுக்கு வருது உங்க பார்த்தா எங்களை டிவிலையும் அதுலேயும் இதுலேயும் புள்ளட வாழ்க்கை சீர் இல்ல உளியில போகத்திலே ஒழுக்கமா போறா இல்ல தன்னை முழுமையா மறைச்சிட்டு போகணும் அறக்குறையா வெளியில போறா இதனுடைய தாக்கம் உண்டு அந்த மனிதனையும் தாக்கும் அதனால குழந்தையையும் தாக்கும் கணவன் செய்யற பாவம் மனைவியை தாக்கும் மனைவி செய்ய பாவம் எத்தனையோ கணவன்மார் மாப்பிளமார் இன்னைக்கு மனைவியை பத்தி கம்ப்ளைண்ட் என்ன மனைவி அப்படி என்ன மனைவி இப்படி சொல்றதை கேட்கிறா இல்ல ஹசரத் ஆனா எத்தனை பேர் நாங்கள் யோசிச்சு நான் என்ன அல்லாக்கு மாற்றம் செய்றேன் அதனுடைய விளைவு மனைவியால வெளியாகுது நானும் என் மனைவியும் செய்யற பாவம் வெளியாகுது நாங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு மனிதர் சொல்றாரு அதுல ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல காசி இருக்குது தொழில் இருக்குது வாகனம் இருக்குது எல்லாம் ஓகே ஆனா வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லா சொல்றாரு எனக்கும் என்ன ஆண்டு என்ன இவருக்கு பதில் சொல்றது ஒரு நாள் தச்சேலா அந்த பக்கத்தால போகத்தில அவரு வீட்டுக்கு வர சொன்னாரு தங்கிட்டு போங்களே கொஞ்ச நேரம் அவர்தெட்ரூம்ல எனக்கு படுக்க சொன்னாங்க நான் நான் முன்னுக்கு படுத்து கொள்றேன் இல்ல தீங்கட பெட்ரூம்ல படுங்க போனா பெட்ரூமுக்கு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இவருடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பெட்ரூம்ல என்ன தெரியுமா கட்டிலுக்கு மேல ஒரு பலக அதுல தெடிவியா போனிக்கா குதிரை எல்லா மிருகங்களையும் அப்படி வச்சிருக்கிறாங்க தலாலயத்தில் சொன்னாங்க எந்த வீட்டுல உருவம் இருக்கோ அந்த வீட்டுக்கு மழைக்குமாறு வர மாட்டாங்க நாங்க எத்தனை பேரை யோசிச்சு என்னோட பிள்ளைகள்கிட்ட கப்பி எடுத்து பாருங்க வீட்டுல போயிட்டு உங்களோட பிள்ளைகள்ட்ட கப்பி எடுத்து பாருங்க வீட்டுல போயிட்டு உங்கட பென்சில் பாக்ஸ் எடுத்து பாருங்க வீட்டுல போயிட்டு தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்து பாருங்க உருவத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான் சின்ன பாவம் அழுது கொண்டே இருக்குது எத்தனையோ மறந்து எடுத்தும் சரி வரதில்லை பெடிங்க பார்த்தா குருவி போட்ட பெட்டால சுத்தி இருக்குது போர்வையால சுத்தி இருக்குது மேல பார்த்தா மியூசிக் வீட்டுக்குள்ள நிம்மதி வருமா சந்தோஷம் வருமா உங்களுக்குள்ளாலே முசிபத்து என்னோட வீட்டுக்குள்ளாலே பிரச்சனை வாலிபர் தவறான வழியில போயிட்டு இருக்கிறாரு ட்ரெஜடி அவன் டிரஸ் ஆவி இன்னைக்கு போனோட ஹராத்தோட அல்லாவுக்கு மாத்த பாப்பார் உம்மார் அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு என்னோட வானிபர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க எங்கள எத்தனை பெற்றோர்கள் நாங்கள் கவனிச்சோம் சிந்திச்சோம் இது பிள வாழ்க்கையை தாக்கி கொண்டிருக்கு நான் கவனிக்கல்லாம் வெளியில நாங்கள் எப்ப சரி பார்த்திருக்கிறோமா நான் செய்யறது அறாமா நான் செய்யறது நம்பிக்கையான உலமாக்கிட்ட பயிர் தெளிவான பசுவாவோட நாங்கள் சமுதாயத்தில் நூத்துக்கு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு வீதாரப்படி அதிகமான பேர் வட்டியோட தொடர்புடையவராயிருக்கும் எங்களுக்கே தெரியாது எப்படியோ உள்ளுக்கால பைத்து மாத்திருக்கிறோம் அது இஸ்லாம் என்ற பேர்லையோ அல்லது கன்வென்ஷியல் என்ற பெயர்லேயோ ஏதோ ஒரு அடிப்படையில வட்டியோட மாத்திருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற வாகனங்கள் எடுத்து பாருங்க ஓட கூடிய உங்களோட வானங்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் இது என்னோட புள்ளிட வாழ்க்கைய தாக்கும் இனியமான சகோதரர்களே நாங்கள் அதை பத்தி யோசிக்கவே இல்லை சிந்திக்கவே இல்லை இன்றைக்கு எத்தனையோ பேர் சர்வ சாதாரணமாக இந்த வியாபாரம் நடக்குது ஆனால் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க செய்யற இந்த ரியல் எஸ்டேட் இது சரியானது அவங்க அது சரிதானே அவங்க ஒரு ரைட்ட போடுதான் தாருது அதுக்கு விலங்குபடுத்தினாலும் படுதில்ல யாரு இதுக்கு லூசாத்தர் சரினு சொல்வாரோ அங்க போயிட்டு அவரும் அதே பிஸ்னஸ் அதனால இது சரி அந்த கணியமான சகோதரர்களே ஆதாரம் எடுக்க நடந்தா மக்களை நடக்கட்டும் நடக்கட்டும் மதியனால் நடந்தா மதீனால் நடக்கட்டும் மதீனால நடக்கிறதுனால ஆதாரமாகாது மக்காலுள்ள பக்கத்துல இன்றைக்கு வட்டி பேங்க் அக்கௌண்ட் போயிட்டு வச்சிருக்கிறார் நாங்க அதனால வட்டி என்ன தெளிவு தான் பத்திரிக்கை ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொறுமதியான ஒரு வீட்டை சொல்றாரு எனக்கு ஒரு ஏழு லட்சம் தாங்க நான் வீட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கழிச்சு கொள்றேன் ஓகே நீங்க போகத்திலே நான் பேலன்ஸ் ஆறு இவரும் போறாரு அங்க உட்கார் பார்த்தா நிம்மதிக்கும் நிம்மதி உட்கார்ந்து இருக்கிறவருக்கும் நிம்மதி பொறுமதி என்ன பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் பொறுமதியான வீட்டுல ரெண்டாயிரம் ரூபா இருந்துட்டு பேலன்ஸ் உள்ள எட்டாயிரத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்களா ரெண்டாயிரம்ள்ளி கொடுப்பா அதுக்குதான் ஏழு லட்சம் கொடுத்துருக்கிறோமே சுத்தமா ஏழு லட்சம் கொடுத்து ஒரு மாசத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க சுத்தமான வட்டி நாங்க யாராவது யோசிச்சோமா பிஸ்னஸ் கூலி கொடுக்கிறோம் அது பிரச்சனை இல்லை இதுக்கு இவர் ஒரு கதை ஏழு லட்சத்துக்கு சம்பாதிக்கிறாரே அவர் அதை பத்தி அல்லா உங்கள்கிட்ட கேட்டானா அதெல்லாம் பேச்சில் எட்டாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு லாபமா இல்லையா இந்த லாபம் சுத்தமாக அந்த காற்றில் இருந்து வாழ லாபம் நீங்க செய்யற ஒவ்வொரு பொருளும் நீங்க தெளிவாக உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தா அது சுத்தமான வட்டி கணியமான சகோதரர்களே நாங்க இத பத்தி யோசிச்சு வியாபாரத்துக்குள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது நல்லமா நீங்க எப்படி பிசினஸ் செய்யறீங்க நானும் வேண்ட கூட்டாளியும் சேர்ந்து உங்களோட பார்ட்னர் அண்ட் ரெகுலேஷன் என்ன இஸ்லாம் சொல்ற வரையறை என்ன அவர் சொல்றாரு அதெல்லாம் நானும் அவரும் ஒரு கணக்கு போட்டு செஞ்சு போறது தானே சிம்பிளா போய்ட்டு இருக்குது இனியமான சகோதரர்களே எப்ப ஆரம்பிக்கிறது பிரச்சனைக்கிழமை ஆரம்பிங்க திங்கிழமை ஆரம்பிங்க அதீ சொல்ல வருது பலகீனமான ஒரு ரிவாயத் ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு விடயமும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட்டால் அது வெற்றி ஆக முடியும் இது சில பலகீனமான ரிவாயத்துக்கள் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்கணும் இதுதான் நல்ல நேரம் இதுதான் கெட்ட நேரம் கிடையாது எங்களுக்கு சரிய சொல்ற பிரகாரம் இருக்குதா ஹராம் இல்லாமல் இருக்குதா இதுதான் அங்க பார்க்கப்படணும் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைக்கு அங்க உள்ள பிரச்சனை என்னோட சொந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எங்கட ஹராத்தோட இருக்கிற பிரச்சனை அல்ல பயப்படாமல் இருக்கிற அந்த நிலைமை என்னோட குடும்ப வாழ்க்கையை தாக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்கு இன்றைக்குவலையோட சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கக்கூடிய அதே மாதிரி சௌக்கியத்தை பார்த்தமே துவ அத்தியாபனத்தை பார்த்தமே துவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்கிறாங்க என்னோட நாட்டில் வாழக்கூடிய ஸ்கூல்ல படிக்க கூடிய மாணவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எயிட்ஸ் நோயப்பட்டிருக்கிறேன் வெளியாக நாட்டில் உள்ள சௌக்கியத்தை பார்த்தமேத்துவ ஆராய்ச்சியத்தை பார்த்துவனத்தை பார்த்து மேத்துவ எல்லாத்துக்கும் கெட்ட பேர் வரும் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற மாணவன் அவன் ஒரு மாரலிட்டி உள்ளவனாக attitude vana, vana, skills ஏற்பட்ட கரப்ஷன் தான் இனிமான சகோதரே அது மாத்திரமல்ல வீட்டில் உள்ள தாய் தாப்பனுடைய கண்காணிப்பு இனிமான சகோதரே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அனைவரிடத்திலும் ஒவ்வொரு பெற்றோரும் சிரிச்சு பேசுங்க புத்திமதிய சொல்லுங்க உங்களோட மகான் உங்களோட மகான் மீட்ட மலச்சு இருக்குது மகரவுக்கு பின்னால வீட்டு விட்டு வெளியில அனுப்பவான் சொல்லுங்க பள்ளிக்கு போவ வீட்டுக்கு வா இசாப்பல போவ வீட்டுக்கு வா வெளியில போற உனக்கு சுத்த அனுமதி இல்ல வெளியில போறதுக்கு அனுமதி இல்ல வீட்டுல கண்டிஷன் போடுங்க வீட்டுல தடை போடுங்க உட்கார வைங்க நண்பர்கள் வருவாங்க சொல்லுங்க மகரவுக்கு வீட்டுக்கு போங்க பாப்பா வீட்டுல போய் தோதுங்க படிங்க பெரிய பிள்ளைகள் இன்னைக்கு சில பெற்றோருடைய என்னமான் சம்பாதிஜி அவனுக்கு எப்படி சொல்றது தம்பாதிஜி நாளைக்கு விட்டுட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால மகனுக்கு தீன கொடுங்கிரியில் பேசறதுக்குரிய திறமையில இருபத்தி நாலு வயசு இருபத்தி எட்டு வயசு பதினெட்டு வயசு பாப்பா சொல்றாரு அது கூட்டுக்குள்ள போனா என்னவான் பொடா வெளியே என்று சொல்ற எனக்கு பதினெட்டு வயதுல கம்பால் அடிச்சு கொண்டிருக்கிறான் இன்னொரு இடத்துல பதினாறு வயசு கொம்புல புள்ள ஒரு எஃப்ஐஆர்ல மாற்றிப்பட்டு தண்ட தாய்க்கும் தாப்பனுக்கும் நஞ்ச கொடுத்து மயக்க மருந்த கொடுத்து இரவேல தன்னுடைய காதலனை வர சொல்லி ரெண்டு மடிச்சு கொண்டிருக்கிறாங்க இது வெளிநாட்டுல யூரோப்ல எங்கட நாட்டில கணியமான அன்பாண்டு சகோதரர்களே வீட்டுக்குள்ளால கவனிய உங்களோட புள்ளைகள கூட்டாளிமார் யாரு பாருங்க கவனிங்க கூட்டாளிமார கவனிங்க எங்க போறாரு எங்க வார்டு கவனிங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட சொந்த வாழ்க்கையை நாங்க எங்கட சொந்த வாழ்க்கைய பார்த்தோம் அதே மாதிரி சமுதாயத்துல சமுதாயத்தை பத்தி கவலை உள்ளவங்க முன்னுக்குவாங்க சமுதாயத்தை பாதுகாக்கிறது வெளியில இருந்து இன்றைக்கு ஓனாயர் நரிகள் பெரிய அளவுல முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்னோட சமுதாயத்தை இல்லி நிலைக்கு கொண்டு போறதுக்கு விதவிதமான விதவிதமான பிளான் விதவிதமான திட்டங்கள் நாங்க என்னோட தொழில் என்னோட வீடு பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்தை வாலிபர்களை பாதுகாக்கிற பொறுப்பு வீட்டில் பெற்றோர்கள் இந்த சமுதாயத்தில் நலம் விரும்பிகள் வளமாக்கல் கொண்டு சேர்வோமாக இருந்தால் என்னோட நிலைமை சீராவும் எதிர்கால தலைவர்களாக ஈவானுள்ள தலைவர்களாக என்னோட சமுதாயம் மாறும் இதுக்கு அடிப்படை அல்லாத பயம் எப்ப அல்லாத பயம் உண்டாகுமோ அல்லாஹ் குரான்ல சொல்றான் அவர்களுக்கு அல்லாட பயம் உள்ளவர்கள் அல்லாவுடைய அவர்களுக்கு வெளியில் உள்ள எந்த பயமும் தாக்க மாட்டாது கவலை ஏற்பட மாட்டாது அடிப்படை அல்லாட பயத்தை உருவாக்கி கொள்வது அல்ல நம் அனைவரையும் பாதுகாத்துவானாங்க நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா ஊத்துக்கு நூறு உன்னுடைய பயத்தை தந்தருள்வாயா பத்துக்களுக்கு பயப்படுற நிலைமை விட்டு பாதுகாத்தாள்வாயா பொருள்களுக்கு பயப்படுத்தா இருவாயா உனக்கு மட்டும் பயப்படக்கூடிய நிலைமை உருவாக்குவாயா எங்கள் எல்லா சீராக்கி தந்தருள்வாயா எங்களுக்கு செய்து கொள்வாயா எல்ல இடையே வாழ்ந்து இமாட்டே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா و آخر دعوانا الحمد வான